انما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين وقال الله تبارك وتعالى ولو كنت فضا غليظ القلب لن فضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشابرهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين وقال الله تبارك وتعالى واعطِ الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم فاصبروا ان الله مع الصابرين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يحل لمسلم ان يهجر اخاه فوق ثلاث فمن هجر فوق ثلاث فمات دخل النار وقال عليه الصلاة والسلام لا لا يدخل الجنة من لا يؤمن جاره او كما قال وسلم وسلم صدق رسول எும்கிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹானுக்கே உரித்தாகும் சலாமும் எமது உயிரிழமை அலைஹி வல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மற்றும் எல்லா மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் எண்டெண்டும் உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹூ சுபானாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட அனைத்து விளக்கல்கள் இருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன் அல்லாஹுடைய நல்லே இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலக வாழ்வை அவன் அனுபவிக்க வேண்டும் என்றிருந்தால் மறுமை வாழ்வுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கும் இந்த உலக வாழ்விலே தீனண்டும் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றாமல் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை எந்த ஒரு மனிதனும் அனுபவித்துவிட முடியாது ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையின் உயிர் நாடியை இருப்பதுதான் மார்க்கம் தீன் என்று சொல்லக்கூடிய ஆகவே தீன் என்பது ஆக முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பதனால் முகமது சல்லுல்லு அலஹி வசல்லாம் அவர்களை அல்லாஹு சுபான் இந்த உலகத்துக்கு அனுப்பி பிரகாரம் என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டினான் தீனின் பிரகாரம் வாழ்வது என்பது என்ன அல்லாவுடைய விருப்பங்களை ஹதரத் முகமது சல்லாஹு அரைவசல்லு காட்டினார்களோ அந்த முறையை பேணி நடப்பதற்கு தான் தீனென்று பேர் சொல்லப்படுகிறது நாங்கள் தொழுவது அல்லாஹுக்கு விருப்பம் அந்த தொழுகை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை ரசூல் சல்ல காட்டுகிறார்கள் நாங்கள் நோன்பு பிடிப்பதை அல்லாஹுக்கு விருப்பம் எங்களுடைய நோன்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை ரசூசல் அல்லாஹல்ல நாங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹுடைய விருப்பம் அந்த ஹஜ் என்னும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை ரசூசல் அல்லாஹு காட்டித் தருகின்றார்கள் நாங்கள் தர்மம் கொடுப்பது அல்லாஹுக்கு விருப்பம் அந்த விருப்பத்தை எவ்வாறு நாம் அமல்படுத்த வேண்டும் என்பதை காட்டித் தருகின்ற உரிமை ரசூசல்ல அல்லாஹு இருக்கிறது ஆக இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திலும் மனிதனுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் விவாதத்துகள் வடக்கங்களுடன் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முகாமாத்துடன் கூடிய விடயமாக இருக்கலாம் அல்லது குடும்ப வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட முகாசராத்தாக இருக்கலாம் அனைத்து விடயங்களையும் அல்லாஹுடைய கட்டளைகள் உள்ளடக்கி இருக்கின்றன அந்த அல்லாஹுடைய கட்டளைகளை எவ்வாறு அமல்படுத்த வேண்டும் என்பதை காட்டிக் ஹஜரத் முகமது சல்லு அல்லாஹ் அரைசல்லம் இந்த உலகத்திலே செய்த மிகப்பெரிய பணியாக இருக்கிறது அல்லாஹுடைய நல்லே ஆகவே மார்க்கம் என்பது தீன் என்பது இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆணும் வாழ்வது இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதை விடவும் உலகத்தை விட்டு வெளியேறி செல்வது அவர்களுக்கு மிகச் சிறந்த உண்டாகும் ஆனால் தீன் சொல்வது அது எப்படி உண்டாகும் தீன் என்பது மனிதனுடைய சூழலின் மாற்றத்தினால் உண்டாகும் சூழலுக்கு ஏற்றவனாகவே மனிதன் இருப்பான் நல்ல சூழலில் இருக்கக்கூடிய மனிதன் நல்லவனாக வளர்ந்து வருவான் மோசமான சூழலில் இருக்கக்கூடியவர் மோசமான முறையில் வளர்ந்து வருகின்றார் சூழல் ஒரு மனிதனுடைய கல்விலே ஒரு மனிதனுடைய ஈமானிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நாங்கள் பார்க்கிறோம் மஸிது உடைய ஒரு சூழலில் இருந்து மனிதன் ஒரு அரை மணி நேரம் இருக்கின்றான் இப்பொழுது அவனுடைய உள்ளம் எவ்வளவு சாந்தமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது நிம்மதியாக இருக்கிறது நல்லதை சிந்திக்கின்றான் கெட்டவைகளை மறந்து விடுகின்றான் கெட்டவைகளை அவன் வெறுக்கின்றான் ஆனால் இதே மனிதன் மஸ்திதுடைய சூழலுக்கு வெளியிலே போய் விடுகின்றான் பஜாருடைய சூழலில் போய் நிற்கின்றான் அல்லது மோசமான ஒரு கும்பல் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களுடன் போய் உறவாடுகின்றான் இவனுடைய அதே உள்ளம் மாறுகின்றது கெட்டதை சிந்திக்க ஆரம்பிக்கின்றான் நல்லதை வறுக்க ஆரம்பிக்கின்றான் கெட்டதை செய்ய வேண்டும் என்ற ஆசையும் துணிவும் பிறக்குகின்றது நல்லதை செய்வதில் அவனுக்கு சோம்பல் ஏற்படுகின்றது ஆகவே சூழலுடைய தாக்கம் என்பது இது லேசான ஒரு விடயம் அல்ல ஆகவேதான் ரசூலுல்லாஹி சல்லல்லாகு வளைகுவ செல்லும் பதிமூணு அவர்களுடைய இருபத்தி மூணு வருஷ நுபுவத்துடைய அந்த பிரச்சாரத்துடைய காலத்தில் பதிமூணு ஆண்டுகள் அவர்கள் செலவிட்டது மனிதர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக மக்காவுடைய பதிமூணு வருட காலங்கள் இந்த பதிமூணு வருட காலங்களில் மனிதர்களுடைய உள்ளங்களை சீராக்குவது எப்படி என்பதில் முயற்சி செய்தார்கள் அதற்கு பிறகு கடைசி பத்து ஆண்டுகளும் அவர்கள் உள்ளங்கள் சீராக்கப்பட்ட மனிதர்கள் அவர்களுக்கு சாதுவான சூழல் மக்காவிலே இல்லை மக்காவில் உள்ள மசிதிலே மீன்களுக்குரிய சூழல் இல்லை மக்காவுடைய பஜாரிலே முஸ்லீம்களுக்குரிய சூழல் இல்லை மக்காவுடைய வீடுகளிலே முஸ்லீம்களுக்குரிய சூழலை உருவாக்க முடியவில்லை எனவேதான் அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் அவர்கள் மக்காவை விட்டு பிரிந்து மதீனா முனவராவுக்கு ஹிஜரத் செய்வதற்கு அல்லாஹுடைய உத்தரவு அவர்களுக்கு வருகின்றது மதீனாவுக்கு போகின்றார்கள் மதீனா முனவராவர்களே மதீனா முனவராவிலே அங்கே அவர்களுக்கு நினைத்த விதத்தில் மஸித் அமைகிறது மசிது உடைய மாகோல் உலகத்துக்கு முன்மாதிரியான ஒரு மசிதுடைய மாகோலாக மாறுகின்றது மதீனாவுடைய வீடுகள் அனைத்தும் ஈமானுடைய ஒளியை வெளியில வெளியிடக்கூடிய ஒரு சூழலாக மதீனாவுடைய வீடுகள் மாறுகின்றது மதீனாவுடைய பசாரும் துனியாவுடைய சிந்தனையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அல்லாஹுடைய சிந்தனையை ஏற்படுத்தும் இடமாக மதீனாவுடைய பஜார் மாறுகின்றது இவ்வாறாக ஆண்கள் வித்தியாசம் பெண்களிடத்தில் வித்தியாசம் சிறுவர்களிடத்தில் வித்தியாசம் வயோதிபர்களிடத்தில் வித்தியாசம் அனைவர்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய கண்ணியமும் அவர்களுடைய அன்பும் கண்ணியமும் அவர்களிடத்தில் உண்டாக ஆரம்பிக்கின்றது நல்லத் முகமது அல்லாஹ் அவர்கள் முகமது அவர்கள் ஒவ்வொரு ஊரிலேயும் இருக்கக்கூடிய மக்கள் நல்வழிப்படுத்தப்படுவதற்காக அவர்களுக்கு இன்றியமையாத ஒரு பங்களிப்பு செய்ய முடியுமான இடம்தான் மஸித் என்பதை காட்டுகின்றார்கள் எனவேதான் அவர்கள் மதீனாவுக்கு போனவுடன் முதல் முதல் செய்த வேலை வீடு கட்டுவது அல்ல முதலாவது அவர்கள் செய்த வேலை குபாவிலே பதிமூன்று நாட்கள் தரித்திருந்து குபாவுடைய பள்ளிவாசலை கட்டினார்கள் அந்த பள்ளிவாசலை கட்டிவிட்டு அங்கிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய மதீனா முனவராவுக்குள்ளே நுழைகின்றார்கள் இரண்டு பக்கத்திலும் சஹாபாக்கள் அதனத்த ரசூலை வரவேற்கின்றார்கள் கூப்பிடுகின்றார்கள் யார் ரசூலல்லா எங்களுடைய வீடு விசாலமானது உங்களுக்கு எங்களுடைய வீட்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் எங்களுடைய தோட்டம் மிக விசாலமானது அதிலே உங்களுடைய மஸிதை அமைத்துக் கொள்ளலாம் அனைத்து சஹாபாக்களும் ரசூலுல்லாவை அழைக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலைகுவல்லாம் அவர்களுக்கு கொடுத்த பதிவு என்ன யாருடைய வீட்டுக்கும் யாருடைய தோட்டத்துக்கும் எனது இஷ்ட பிரகாரம் வந்துவிட முடியாது அல்லாஹ் என்னுடைய ஒட்டகத்திற்கு உத்தரவிட்டிருக்கின்றான் நான் எந்த இடத்தில் எனது மிதை அமைக்க வேண்டுமோ மசிது நபவியை உருவாக்க வேண்டுமோ அந்த இடம் இந்த ஒட்டகத்துக்கு சொல்லிக் ஒட்டகம் சரியாக போய் மஸ்ஜிது நபரி தற்பொழுது எந்த இடத்தில் அமையப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் போய் உட்கார்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது நபி அலைஹி சலாத்து மதீனாவுக்கு போனவுடன் முதல் முதலில் ஒரு மஸ்தித் அமைப்பதில் அவர்களுடைய கவனம் ஏன் இருந்ததென்றால் ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கக்கூடிய தக்குவா உள்ள அல்லாஹுடைய அச்சமுள்ள மக்களுக்கு நிம்மதி கொடுக்கின்ற இடம் மஸ்ஜிதாகும் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் பிரதான நிலைய மஸ்தி பெண்களுக்கு வழிகாட்டல் கொடுக்கக்கூடிய இடம் மஸ்ஜிதாகும் மஸித் என்பதை ஊருக்கு படக்கத்தை பங்கிடும் இடமாகும் மஸித் என்பதை ஆண்களுக்கு வழிகாட்டும் இடமாகும் மஸ்ஜித் என்பது சிறார்களை நெறிப்படுத்தும் இடமாகும் மஸ்ஜித் என்பதை முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வரும்போது அதை தீர்த்து வைக்கும் இடமாகும் மஸித் என்பதை குரானையும் மார்க்கத்தையும் மக்களுக்கு கற்றுக் இடமாகும் இப்படியான ஒரு தளமாக ஹஜரத் முகமது அவர்கள் மஸ்ஜி உருவாக்கி காட்டுகின்றார்கள் அல்லாஹுடைய நல்லே அதே நேரம் ஒரு மசித் ஒரு மஸ்ஜித் என்பது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வகையிலே அதை பயன்படுத்தப்படுகிறது முஸ்லிம்களுடைய நாடுகளை அங்கே இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறது இஸ்லாமிய சட்டங்களை கவனிப்பதற்கும் அதை மீறுபவர்களுக்கு வழிகாட்டல் கொடுப்பதற்கும் வரம்பு மீறுபவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் வேறு அரசு இருக்கின்றது மஸ்ஜித் வணக்கத்துக்குரிய இடமாக வணக்கத்தை கற்றுக்கொள்ளும் இடமாக மாத்திரம் மசிதுகளை அவர்கள் பாவித்து வந்தார்கள் அல்லாஹுடைய நல்லா ஆனால் சிறுபான்மை இனமாக வாழக்கூடிய இலங்கை போன்ற நாடுகளில் இலங்கை போன்ற சிறுபான்மையினர் முஸ்லிம்களாக வாழக்கூடிய இதுபோன்ற நாடுகளில் என்ன நடைபெறுகிறது என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே எங்களுக்கெண்டு சரியாவுடைய சட்டத்தை மார்க்கெட் சட்டங்களை வழிநடத்துவதற்கோ வழிட்டுவதற்கோ வரம்புமரி செயல்படுவர்களை கட்டுப்படுத்துவதற்கோ எங்களுடைய நாட்டிலே எங்களுக்கு தகுதியான இஸ்லாமிய ஆட்சி இல்லாததனால் எங்களுடைய நாட்டிலே காலா காலமாக தான் அந்த செய்து வந்தது மஸ்தி இபாதத்துக்குரியது மஸ்ஜித் குரான் எடுவதற்குரியது மஸ்தித் அதோடு மாத்திரம் எங்களுடைய காலத்தில் உள்ள அவர்களுடைய பணிகளை முடித்துக் கொண்டதில்லை மாற்றமாக மஸிது நிர்வாக மசிதுக்கு அதிகாரிகளாக வருபவர்கள் மசிது பொறுப்பை தங்களுடைய பொறுப்புக்கு மேலால் சுமந்திருப்பவர்கள் இவர்கள் சட்டங்களை வழிநடத்துவது ஊர் மக்களுக்கு நல்வழி காட்டுவது என்ற அனைத்து பொறுப்புகளையும் ஊரில் உள்ளவர்கள் தான் அமல்படுத்தினார்கள் அது நிக்காகுடைய விடயமாக இருக்கலாம் தலாக்குடைய விடயமாக இருக்கலாம் ஹத்து கொடுப்பதாக இருக்கலாம் குடிகாரர்களை கட்டுப்படுத்துவதாக இருக்கலாம் வட்டியில இருந்து மக்களை பாதுகாப்பதாக இருக்கலாம் ரமலாடைய வழிகாட்டல்களாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் அனைத்தும் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் மசிதகளில் இருந்தே வழிகாட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் அதே முறைதான் அநேகமான மசிதர்களில் இருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹுடைய நல்லே ஆகவே ஒரு மசிதுக்கு நிர்வாகம் உண்டு தெரிவு செய்யப்படும் போது ஒரு மசிதுக்கு நிர்வாகம் ஒன்று வரும் போது வித்தியாசப்பட முடியாது இலங்கை மசிதுகளுக்கும் ஒரே முறைதான் ஏன் பாடல்துறையில் உள்ள எளிவிலைக்கு ஒரு சட்டம் அல்ல அதே போன்று அட்டுழுகமைக்கு இன்னொரு சட்டம் அல்ல கழுத்துறைக்கு இன்னொரு சட்டம் அல்ல ஹம்பாந்தத்தைக்கு இன்னொரு சட்டம் அல்ல அனைவர்களும் முஸ்லிம்கள் பூமியால் எல்லைகளால் அவர்கள் வித்தியாசப்பட்டிருக்கிறார்கள் அனைவர்களும் தொழக்கூடியவர்கள் எல்லா மசீதிகளிலும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கென்ற சில தகவைகளை அல்லாஹு வைத்திருக்கின்றான் அந்த தகவைகளுக்கு உள்ளவர்கள் அந்த இடத்துக்கு நியமிக்கப்படும் போதுதான் நியமிக்கப்பட்டவர்களும் எங்களுடைய பொறுப்பு இவ்வளவு பெரியது எங்களுடைய பொறுப்பு இவ்வளவு பாரமானது என்பதை உணர்ந்து அவர்கள் செயல்படும் போதுதான் ஒரு மஸ்தி கொண்டு முஸ்லிம்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ ஒரு மஸ்தி கொண்டு என்னென்ன மாற்றங்கள் வரவேண்டும் வேண்டும் விரும்புகின்றார்களோ அந்த மாற்றங்களை பார்க்க முடியும் அல்லாஹுடைய நல்லார்களே அல்லாஹுடைய நல்லார்களே அல்லாஹு ஒரு மஸிதுடைய நிர்வாகத்துக்கு பொறுப்பாளர்களாக யார் வர வேண்டும் என்பதை குரானிலே சொல்லாமல் விடவில்லை அதை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றான் ஆனால் அல்லாஹு சுபானா மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்று சொல்வது ஒரு விடயத்தை நாங்கள் மஸ்ஜிடைய நிர்வாகமாக விளங்கி இருப்பது இன்னொரு விடயத்தை நாங்கள் மஸ்ஜிடைய நிர்வாகம் என்று விளங்கி வைத்திருக்கிறோம் ஒரு மஸ்ஜிதுக்கு இமாமை நியமிப்பது அவருக்கு மாதாந்தம் வசூல் செய்து சம்பளம் கொடுப்பது ஒரு நல்ல ஒரு திறமையான மனிதனை தேடி அவருடைய பணிகளை கவனித்து அவருக்கு மாதாந்தம் சம்பளம் கொடுப்பது குரான் மதரசாவை நடத்துவது மஜித்க்கு காலத்துக்கு காலம் நிறம் தீட்டுவது மசிதுடைய சுத்த வேலைகளில் ஈடுபடுவது மசிதுடையில் கட்டுவது தண்ணி பில் கட்டுவது அல்லது டெலிபோன் பில் கட்டுவது இதுதான் நிர்வாகத்துடைய மாபெரிய பணியாக இவர்கள் கருதுகின்றார்கள் அல்லாஹுடைய நல்ல ஆழமாக சிந்தித்து பாருங்கள் இந்த பணியிலே அதிகமானவற்றை செய்வதற்கு ஒரு முஸ்லிம் கூட நிர்வாகியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பள்ளிக்கு பயன்பூசுவதுக்கு ஒரு பௌத்த மதத்தில் உள்ள ஒருவரை நிர்வாகியாக போட்டாலும் அவரும் செய்து விடுவார் சம்பளம் சேர்த்துவதை ஒரு ஹிந்து மனிதனுக்கும் செய்ய முடியும் லைட் பில் கட்டுவதும் தண்ணி பில் கட்டுவதும் இதை கூட வேறொரு மதத்தில் உள்ளவருக்கு கொடுத்தாலும் கூட செய்து விடுவார் இது ஒரு நிர்வாகத்தினுடைய சிறிய பொறுப்புகள் இரண்டாம் பகுதியில் வரக்கூடிய பொறுப்புகள் நிர்வாகத்திடம் இருந்து அல்லாஹ் இதை மட்டும் எதிர்பார்க்கல அல்லாஹ எதிர்பார்க்கிறது இதைவிட மிக விசாலமான சில பண்புகளை எதிர்பார்க்குகின்றான் தெளிவுண்ட மஸ்திதுகளை பரிபாலனம் செய்வதற்கு யார் தகுதி வாசல்களை நிர்வாகம் செய்வர்கள் யார் அல்லாஹுடைய மஸ்திக்கு நான் நிர்வாகி என்று பெயர் போடுவதற்கு யார் தகுதியானவர் என்று சொன்னால் முதலாவது அவர் அல்லாஹின் மீது பூர்த்தியான நம்பிக்கை வைத்தவராக இருக்க வேண்டும் மண் ஆமன பில்லாகி வல்யோமில் ஆகிர் அல்லாஹுடத்தில் பூர்த்தியான சொல்லுகிறான் என்றால் முதலாவது முஸ்லிம்களுடைய பொறுப்பு இந்த ஊரில் உள்ள நிர்வாகமாக இருந்தால் இந்த ஊரில் ஒவ்வொரு நாளும் பிறக்குகின்ற குழந்தைகளுக்கு அந்த நிர்வாகத்தில் இருக்கும் பத்து பெயர்களும் பொறுப்பு பத்து பேர்களும் பொ பொறுப்பு அவர்கள் மார்க்கத்தை விட்டு வழி அந்த பிள்ளையின் பெற்றோர்கள் மட்டுமில்ல மசிதில் உள்ள நிர்வாகத்தையும் விசாரிக்கத்தான் போகின்றான் ஊரிலே ஒரு பாவம் நடக்கும் அந்த பாவத்துக்கு நிர்வாகம் பொறுப்பு அவர்கள் பொறுப்பு தவறும் அந்த பாவத்துக்குரிய பொறுப்பையும் நிர்வாகம் சொல்லத்தான் வேண்டும் ஆகவே இந்த பொறுப்பை யார் உணர்வார் அல்லாகவே நம்பிய ஒரு மனிதர் தான் போய் நடுங்கி போய் நாங்கள் இந்த பொறுப்பை எடுத்து அவருக்கு மருமையை பற்றிய பயம் இருக்கும் என்னுடைய கணக்கே வேறு இருக்கிறது மனைவியோடு நடந்த முறைகளில் வேறு கணக்கு இருக்கிறது தொழிலுக்கு வேறு கணக்கு இருக்கிறது பிள்ளை வளர்ப்புக்கு வேறு கணக்கு இருக்கிறது இதற்கு மேலால் ஊருக்கும் நான் பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு பணி இருக்கிறது எனக்கு அல்லாஹ் விசாரிப்பான் என்ற ஒரு பயம் அவருக்கு உண்டாகிறது ஆகவேதான் அல்லாஹான் விரும்பக்கூடிய மிகச் சிறந்த பண்புகளில் முதலாவது பண்பு அல்லாஹையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும் இரண்டாவது பண்பாக சொல்லுகிறான் தொழுகையை நினைத்த நேரத்தில் தொழுபவர் அல்ல தொழுகையை தொழுபவர்கள் என்று சொல்லல்லி என்று சொல்லல்ல தொழுபவராக இருக்க வேண்டும் அவ்வளோ முதல் ஜமாத்துடன் முதல் தத்மீருடன் தொழுகவர்களாக இருப்பார்கள் சொல்லுகிறான் அவருக்கு கடமையாகும் பட்சத்தில் ஜக்காத்து கொடுப்பவராக அவர் இருப்பார் நான்காவது நான்காவது அவரிடத்தில் எதிர்பார்க்கப்படும் ஒரு பண்பு தான் அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் அல்லாஹுக்கும் மட்டும்தான் பயப்படுவார் ஊரிலே அவர்கள் அப்படி சொல்லுவார்கள் இவர்கள் இப்படி சொல்வார்கள் என்னுடைய குடும்பம் இதை சொல்லும் அவருடைய குடும்பம் அதை சொல்லும் மற்றவர்கள் பார்த்தால் இப்படி சொல்லுவார்கள் என்று மனிதர்களுக்கு பயந்து பயந்து நிர்வாகம் செய்பவரல்ல அவருடைய முழு பயமும் அல்லாஹுக்கு முன்னால் எனது மனைவி எதையும் சொல்லட்டும் எனது பிள்ளைகள் எதையும் சொல்லட்டும் எனது தம்பி எதையும் சொல்லட்டும் எனது சாச்சா எதையும் சொல்லட்டும் ஊரே எனக்கு எதையும் சொல்லட்டும் அல்லா கியாமத்தில் என்னை பிடிக்காமல் இருந்தால் போதும் அச்சத்துடன் அவர்கள் இருப்ப ஒரு மிது உடைய விமானத்துக்கு ஒரு மஸிதை பரிபாலனம் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாக வழிகாட்டப்பட்டவர்களாக நேர்வழி பெற்றவர்களாக இருக்க கூடும் என்பதை அல்லாஹ் ரபுல் ஈஸா தன்னுடைய குரானிலே தெளிவுபடுத்துகின்றான் நல்லே இவ்வளவு பெரிய பண்புகளை எதிர்பார்க்கிறார் என்றால் நாங்கள் நிர்வாகம் என்று வரும்போது சில மக்கள் இந்த நிர்வாகங்களுக்கு வர விரும்புகின்றார்கள் ஏன் மக்கள் எல்லாம் இவரை டிரஸ்டி என்று சொல்ல வேண்டும் இவரது உள்ள முக்கிய சொல்ல வேண்டும் அல்லது ஊரில் உள்ள முக்கிய புள்ளி என்று வர்ணிக்க வேண்டும் பெயருக்காக விரும்புவர்களும் இந்த ஜமானிலே எனக்கு தெரிய இந்த நாட்டிலே இருக்கத்தான் செய்கின்றார்கள் இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கோத்திர சண்டை அவர்களுடைய கோத்திர சண்டையும் மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து விடுவார்கள் இன்னும் சில ஊர்களுக்கு போனால் இயக்க சண்டை அந்த இயக்கம் அந்த கொள்கை இந்த கொள்கை மற்ற கொள்கை அவருடைய கொள்கை கோத்திர எல்லா சண்டைகளுக்குமாக மசிதுடைய நிர்வாகத்தை பறிக்க பார்க்கின்றார்கள் அல்லாஹுடைய மஸ்ஜிதை தாக்குவது அவர்களுடைய நோக்கம் என்னுடைய கொள்கை மஸிதில் ஹயாத் ஆக வேண்டும் நான் பின்பற்றி வந்த ஒன்றை மில்வருக்கு விருப்பமானதை அமல்படுத்துவதற்காக அவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படியான நீயத்துள்ளவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்றால் அந்த ஊர்களில் சமாதானம் உண்டாகுவதற்கு பதிலாக அந்த மஸித உதவி இறங்குவதற்கு பதிலாக கோபம் அங்கு இறங்கும் அல்லாஹுடைய சோதனைகள் இறங்க ஆரம்பிக்கும் ஊரிலே மக்கள் ஒற்றுமைப்பட்டவர்கள் பிரிய ஆரம்பிப்பார்கள் அந்த பிரிவினை எந்த அளவுக்கு என்றால் சிறுவர்களிடத்தில் கூட பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்கலாம் வழித்தூடிய பணிந்து போய் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய நிலைமை இருக்கிறதோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த தன்மை உருவாக ஆரம்பிக்கும் பார்க்கின்றார்கள் ஒரு காலத்திலே ஒரு ஆத்தோரத்திலே ஆடும் ஓணாயும் ஒரே இடத்தில் தண்ணீர் குடிக்கிறது ஆடு தண்ணீர் குடிக்கிற இடத்திலே ஓனாயும் தண்ணீர் குடிக்கின்றது அதை வெளியூர் காரர்கள் மிகவும் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் ஓனாயும் ஆடும் உண்டு கொண்டு விரோதி ஆட்டை கண்ட இடத்தில் விரட்டி பிடிக்கின்ற ஒரு பிராணிதான் ஓனாய் அந்த ஓனாயே ஆட்டுடன் ஒன்றாக தண்ணீர் குறைக்கிறது என்று பேசும்போது சொல்கிறார்கள் இந்த நாட்டுக்கு இப்பொழுது யாரு பொறுப்பு தெரியுமா இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு பொறுப்பாக இருப்பவர்கள் அல் ஹலீஃபத்து அதில் மிகவும் நீதம் ஒரு நிறுவாக இருக்கிறார் உமரிபின் அப்துல் அசீத் ரஹர்கள் அந்த ஆட்சியாளர் நீதமாக இருப்பதன் அவர்களுக்கு மிருகங்களிடத்திலும் வழி நடத்துபவர்கள் சிறுவர்கள் அல்ல பெண்கள் அல்ல வாலிபர்கள் அல்ல தெருவில் இருப்பவர்கள் அல்ல வீடுகளில் இருக்கும் ஆடு மாடுகளிடத்தில் அந்த நீதி உண்டாகுவதை நாம் பார்க்க முடியும் அல்லாஹுடைய நல்லே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆகவே மஸ்ஜிதுடைய நிர்வாகம் இவ்வளவு முக்கியமான ஒரு பணி ஹஜரத் முகமது அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு பதவியை தேடி அவர் ஆசைப்படுகின்றார் அவர் விரும்புகின்றார் மக்கள் என்னை இந்த பதவியிலே அமர்த்த வேண்டும் அவர் அதற்காக பல முயற்சிகளை செய்து அந்த பதவிக்குள்ளே வருகிறார் அவருடைய தலையிலே அந்த பொறுப்பை கட்டிவிடுவான் நீவே பார்த்துக்கொள் உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் நீ பொறுப்புக்கு நீங்கள் முன்வாருங்கள் நீங்கள் முன்வாருங்கள் என்று மக்கள் அவர்களை முன்னே தள்ளி ஒரு பதவியிலே அமர்த்துகின்றார்கள் குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலே அவர் தகமை இல்லாத அல்லா ரோச்சு மட்டுமல்ல எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் அழகாக அவர்களுடைய பணியை செய்வராக இருப்பார் என்று குறிப்பிடுகின்றனர் நல்ல எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் நபி அலைஹி சலாத் வசலாம் மதீனாவிலே இருக்கின்றார்கள் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிவதற்கு சமீபமான அந்த காலத்திலே ஒரு மனிதர் வருகிறார் சில நபர்களை கூட்டிக் கொண்டு முசை மற்றும் கர்ஜாப் என்று சொல்லக்கூடிய பொய் நபி அவன் வந்து அவன் வரும்போது நபி அலைஹி சலாத் அவர்கள் மசிது நபவியிலே இருக்கின்றார்கள் அவர்களுடன் அன்சாரிகளுடைய பேச்சாளர் சாவித் அலி அல்லாஹு தாலா நவர்களும் இருக்கின்றார்கள் நபி சல்லு அலைகூ வசல்லும் போது சொல்லுகிறான் ஏ முகமது அவர்களே நான் வந்த நோக்கம் நாங்கள் உங்களை பின்பற்றுவதற்கு தயார் நீங்கள் நபி என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் புகாரி ஷரீஃபில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுகின்றது ஆனாலும் நீங்கள் ஒரு நிபந்தனை நாங்கள் விதிக்கின்றோம் உங்களுடைய பிரிவுக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் என்னை உங்களுடைய இடத்துக்கு நியமிக்க வேண்டும் உங்களுக்கு பின்னால் நான் தான் அறிவிப்பு கைகடுக்க நாங்கள் தயார் என்று கேட்கின்றான் நபி அலைவாசலாம் அவர்களுடைய கையிலே சின்னொரு குச்சி இருந்தது அந்த குச்சியை காட்டி சொன்னார்கள் நபித்துவம் எங்கு போனாலும் அதிகாரம் எங்கு போனாலும் ஆட்சி எங்கு போனாலும் என்னுடைய கையில் இருக்கிற இந்த குச்சியை கேட்டாலும் உனக்கு நான் தர தயாராக இல்லை உனக்கு இதற்கு மேலால் ஏதும் விளக்கம் தேவையாக இருந்தால் கைசிருக்கிறார் அவரிடத்திலே கேட்ட நீ தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவருடன் பேசாமல் அவனுக்கு முகம் கொடுக்காமல் அவனுடைய பேச்சுகளை வரவேற்காமல் அதற்கு முகம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து பிரிந்து செல்கின்றார்கள் அவர்களுடைய வருகின்றார்கள் வருகின்றார்கள் அவர்களுடைய ஒரு சகோதரன் ரசூல்லாவுக்கு மிக நெருக்கமான ஒரு சகாவி அவரை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் ஏன் எங்களை சில விடயங்களுக்கு பொறுப்பாக நியமிக்க சொல்லுங்கள் ரசூல்லாவிடத்தில் ஒரு பதவி கேட்டு வந்திருக்கிறார்கள் எதிர்பார்ப்புடன் உங்களிடம் என்ன எதிர்பார்ப்பு நீங்கள் எங்களை ஏதாவது ஒரு பொறுப்பில் அமர்த்த வேண்டும் எங்களுக்கு ஒரு பதவி தர வேண்டும் எங்களுக்கு ஒரு போஸ்ட் தர வேண்டும் சொன்னார்கள் நவி அலை சலாத்து வசலாம் ஏந்த மார்க்கத்திலே இல்லாத ஒரு முறை பதவியை கேட்டு வருபவருக்கு நான் பதவி கொடுக்க மாட்டேன் யாரு பதவி கேட்டு வருகிறாரோ அவருக்கு ஒரு நாளும் நான் பதவி கேட்க வர கொடுக்க மாட்டேன் ஆனால் யார் விரும்பாமல் அவர் விரும்பாமல் ஆசைப்படாமல் மனதால் விரும்பாமல் மக்களாக அவரை முற்படுத்தி அவர் பதவியில் அமர்த்தப்படுகிறார் அல்லது அவருக்கு மேலே இருக்கின்ற ஒரு அதிகாரி அவரை ஆட்சியிலே பொறுப்பிலே நியமிக்கிறார் இப்பொழுது அவருக்கு அல்லாஹுடைய உதவி இருக்கிறது அந்த உதவியை கொண்டு அந்த பொறுப்பை அவர் சாதிப்பார் என்று முகமது சல்லாஹூ அலைஹ் வல்லம் வந்த அந்த சகாபாக்கள் இருவர்களுக்கும் தெளிவாக சொல்லி எழுப்புகின்றார்கள் அல்லாஹுடைய நல்லார்களே ஏனென்றால் பதவி என்பதற்கு நாங்கள் ஆசைப்படுவது கொண்டு என்ன சாதிக்கலாம் என்று நினைத்து பாருங்கள் ஒன்று சில காத்து மட்டும் கிடைக்கும் மக்கள் பேசுவார்கள் நிர்வாகி என்று சொல்வார்கள் வாகனம் கிடைக்க போகிறதா மேடையில் ஏற்றி இவருடைய இவருக்கு பொன்னடை பொருத்த போகிறார்களா ஒன்றுமே நடப்பதில்லை வருமனே சில காத்துகள் தான் வாயால் இவர் ஒரு நிர்வாகி என்ற ஒரு காத்து வெளியிலே வரப்போகிறது கேட்டு பெற்று அதிலே அதிலே நாங்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹுடத்தில் பிடிபடவும் தேவையாக முஸ்லீம் ஷரீஃபில பதிவு செய்யப்படுகிறது நபி அலிஹிசாத்து வசலாம் குறிப்பிடுகின்ற அல்லாஹு ஒரு மனிதனை முஸ்லிம்களுடைய பொறுப்புக்காக நியமிக்கின்றான் முஸ்லிம்களுடைய பொறுப்புக்காக நிர்வாகமும் முஸ்லிம்களுடைய பொறுப்பை முஸ்லிம்களுடைய ஒரு பொறுப்பை செய்வதற்காக அல்லாஹ் ஒருவரை பதவியில் அமர்த்துகிறார் ஆனால் அவர் அந்த பொறுப்பை சரியாக செய்யவில்லை அதிலே மோசடி செய்துவிட்டார் மோசடி செய்துவிட்டார் அந்த நிலையிலே அவர் மௌத்தாகி வருவார் என்றால் அவருடைய முகத்தை கூட அல்லாஹ் திரும்பியும் பார்க்க மாட்டான் அல்லாஹூ நிலையில் அல்லாஹுடைய இருக்கும் நிலையில் இந்த அதிகாரி அல்லாஹுடைய சந்திப்பார் என்று மேலான ரசூலுல்லாஹிஹு அலஹி வசல்லம் குறிப்பிடுகின்றார்கள் முஸ்லிம் ஷரீபிலை பதிவு செய்யப்படுகின்றது நல்ல நிர்வாகிக்கும் மோசமான நிர்வாகிக்கும் அடையாளத்தை நபி சொல்லாஹ் உரையம் சொல்லிக் கொடுத்தார்கள் சொன்னார்கள் உங்களுக்கு நியமிக்கப்படுகின்ற சிறந்த தலைவருக்கு அடையாளம் சொல்லட்டா அவர் யாரு தெரியுமா நீங்களும் அவரை நேசிப்பீர்கள் அவர்களும் உங்களை நேசிப்பார்கள் மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு முகப்பத் இருக்கும் அண்ணிருக்கும் பிரிவு இவர்கள் அவர்களை நேசிப்பார்கள் அவர்கள் இவர்களை நேசிப்பார்கள் அந்த எப்படி வரும் பொறுப்பை உணர்ந்து மக்களை அளந்து மக்களுடன் இணைந்து செய்யும் போது போது உங்களுடைய அல்லாஹுடத்தில் சிறந்த அதிகாரியாக இருப்பார் சொன்னார்கள் மிக கெட்ட அதிகாரியை பொறுப்பு உள்ள மிக கெட்ட தலைவர்கள் யாரு தெரியுமா உங்களுடன் அவர்கள் கோபம் அவர்களுடன் நீங்கள் கோபம் மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு இணைப்பிள்ளை உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே பிரிவினை இருக்கிறது இவர்கள் கெட்டவர்கள் சகபாக்கள் கேட்கிறார்கள் யார் அப்படியான கெட்டவர்கள் வரும்போது அவர்களை எதிர்த்து நாங்கள் போராடவா அவர்களுக்கு எதிராக கருத்துகளை சொல்லி நாங்கள் பிரச்சனைகளை கிளப்பவா அவர்களை விரட்டவாண்டு கேட்கும் போது நபிஹி சல்லு வலைஹி சொன்னார்கள் இல்லவே இல்லை நீங்கள் அவர்களை விரட்ட முடியாது எதிர்க்க முடியாது அவர்கள் உரிய நேரத்தில் தொழுகிறார்கள் என்றால் தொழுகைக்குரிய ஏற்பாடு செய்கிறார்கள் என்றால் உங்களை அவர்களால் எதிர்க்க முடியாது எதிர்ப்பதற்கு அனுமதி இல்லை ஆனால் அவர்கள் செய்கின்ற தவறு அல்லாஹ் அவர்களை விசாரிப்பான் என்று தெரிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய நல்ல ஆகவேதான் இரண்டு பகுதியும் இருக்கிறது ஒன்று இருக்கிறது பதவிக்கு ஆசைப்படுவது இவ்வளவு பெரிய ஆபத்தில் மனிதனை கொண்டு போய்விடும் விடும் இருக்கிறது தகமையானவர்கள் இருந்தும் எங்களுக்கே இந்த பணி என்று சொல்லி ஒதுங்கி இருப்பதும் ஒரு பாவம்தான் நிர்வாகத்திலிருந்து ஒதுங்கி இருப்பதும் ஒரு குற்றம்தான் ஏன் இவர் ஒதுங்கி இருக்கும் போது செய்வதற்குரிய சரியான தகமை இருக்கும் போது பொறுப்பை உணர்ந்து அதை நிறைவேற்றுவதற்குரிய தகமை இருந்தும் கூட இவர் முன்வராமல் இருந்து தகமை எட்டவர்கள் அந்த இடத்தை வந்து பிடித்து அதனால் இவர்களும் சேர்ந்துதான் அல்லாஹுடைய உதவி உன்னுடன் இருக்கிறது என்பதை தான் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் இது நிர்வாகத்துக்கு வர வேண்டியவர்களுடைய தகமை வந்துவிட்டால் அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்ன மஸ்ஜிதுக்கு தகுதியான இமாமை நியமிப்பது அவர்களுடைய பொறுப்பு தான் முசினை அவர்களுடைய பொறுப்பு மஸ்ஜிதுடைய கட்டிடத்தின் எல்லா நலவுகளையும் அதனுடைய அலங்கார அதனுடைய நல்ல விதயங்களையும் கவனிப்பது அவர்களுடைய பொறுப்பு இது மட்டுமல்ல இதைவிட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது முஸ்லிம்களுக்கு இடையிலே ஒற்றுமையை உண்டாக்குவதும் அந்த நிர்வாகிகளுடைய பொறுப்பு ஒற்றுமை என்பதே மிகவும் இன்றியமையாது இந்த காலத்தை பொறுத்தவரையில் எமது நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஊரு முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு கிராம முஸ்லிம்களுக்கும் அந்த ஊர்களில் இருக்கும் தலைவர்களுக்கும் உள்ள மாபெரிய பொறுப்பு தான் கலைந்து அனைத்து முஸ்லிம்களையும் ஒன்றுபடுத்துவது மிகப்பெரிய பொறுப்பாகும் ஏன் காரணம் என்றால் கடந்த சில மாதங்களாக எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய ஆயுளில் காணாத ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்தோம் அல்லாஹு சுஹானி ரத்த கலரிகளாக அல்லது இரத்த ஆறு ஓடுவதற்கு முன்னால் பெண்கள் பெண்கள் கற்பளிக்கப்பட முன்னால் மஸிதிகள் இடிக்கப்பட முன்னால் அல்லாஹு சுஹானா முஸ்லிம்கள் பல கண்ணீர் பல பேருடைய நோம்பு பல பேருடைய அழுகை பல உம்ராக்கள் இந்த தியாகங்கள் அல்லாத்தால் அந்த சோதனையை தனித்து வைத்திருக்கின்றான் இந்த சோதனை திரும்பவும் உருவாக்கப்படாமல் பாதுகாப்பதற்கு மிக தேவையான விஷயம்தான் அனைத்து மக்களுடைய ஒற்றுமையையும் பேணி பாதுகாப்பதை அந்த நிர்வாகம் தன்னுடைய பொறுப்பாக எடுக்க வேண்டும் அல்லாஹுடைய நல்ல மஸ்ஜிதுகளுக்கு முன்னைய காலங்களில் சிறிய சிறிய சோதனைகள் இருந்தது இப்பொழுதுதான் மஸ்ஜிதுகளை முஸ்லீம் அல்லாதவர்கள் குறிவைக்கிறார்கள் மஸ்லிம்களை அளிப்பதற்கும் மஸ்திதுகளின் தொகைகளை குறைப்பதற்கும் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுகிறார்கள் என்றால் அல்லாஹுடைய உதவி இறங்கக்கூடிய மஸ்தி முஸ்லிம்கள் சண்டைக்குரிய இடமாக மாற்றிக்கொண்டதுதான் அந்நிய கண்கள் இந்த இடங்களில் படுவதற்கு காரணம் அல்லாஹுடைய நல்ல சென்ற ஆண்டு ஜனவரி மாதத்திலே எமது நாட்டில் இருக்கக்கூடிய சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு மசிதுக்கு போயிருந்தேன் அந்த மசிதிலே அன்று நிர்வாக தெரிவு நடைபெறுகிறது ஊரில் இருப்பது வரும் ஐநூத்தி பேர் ஐநூற்று நாற்பது ஊரில் இருக்கிறார்கள் அந்த ஊர் வாசிகள் இரண்டு குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள் ஹுத்பாபுக்கு போனால் அங்கே சுபகான் அல்லா எவ்வளவு சமாதானமாக மறுபக்கம் விளங்குங்கள் சமாதானமாக அந்த நிர்வாக தெரிவு நடந்தது போலீசார் ஐம்பது பேர் மசிதை சுட்டி நிற்கிறார்கள் வக்கும் சபையில் இருந்து பேர் வந்திருக்கிறார்கள் அந்த வக்கும் சபையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னதனால் அந்நிய மக்கள் நிர்வாக தெரிவுக்காக அதிகாரிகள் காத்து நிற்கிறார்கள் எவ்வளவு ஆத்திரமான ஐநூத்தி பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் சின்னந்திரு கிராமத்தில் இப்படியாக இரண்டு பிரிவாக பிரிந்து நிர்வாகத்துக்கு என்றால் கொள்கை மோதலை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் கருத்து மோதலை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் அன்றை மசிதிலே செய்த அந்த ஹுத்துபா பிரசங்கத்திலே ரொம்ப கவலையுடன் நான் எதிர்பார்க்காமல் ஒரு விஷயம் பேசப்பட்டது அன்றை ஞாபகப்படுத்தினேன் நிலைமை ரொம்ப ஆபத்தானது முஸ்லிம்களுடைய மஸிதிலே நிர்வாக தெரிவுக்காக போட்டியும் சந்தையும் ஏற்படுவது நல்ல சகுனம் அல்ல இதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து அனைவர்களும் ஒற்றுமைப்படவில்லை அந்நியர்கள் எங்களுடைய பள்ளிகளுக்குள் ஏறி உடைக்கும் நாள் தூரத்திலே இல்லை என்ற கருத்தை சொன்னேன் இரண்டு மாதங்கள் களியல்ல அதற்குள்ளால் தம்புள்ளையில் பள்ளிவாசல்களுக்குள் வள்ளிக்கிழமையிலே புகுந்து விட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே எதை நான் சொன்னேன் என்றால் அல்லாவுடைய பேச்சை வைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்துக்கும் கட்டுப்படுங்கள் அவனுடைய அனைத்துகளுக்கும் கட்டுப்படுங்கள் பிரிவினை வேண்டாம் உங்களுக்கு பிணக்கு வேண்டாம் சண்டை வேண்டாம் சண்டைக்குரிய மார்க்கல்ல குரான் உங்களுக்கு இடையிலே சண்டை பிடிப்பதற்காக கொண்டு வந்த மார்க்கம் அல்ல அவர்களுக்கு கொண்டு வந்த மார்க்கம் வெளியிலே வைத்துக் கொள்ளுங்கள் சண்டையே வேண்டாம் ஏ இதை மீறி நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன உங்களுடைய பலகீனங்களை உங்களுடைய பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய அந்நிய மனிதன் கண்டுகொள்வான் அடுத்த ஊரில் இருக்கக்கூடிய அந்நியவர்கள் கண்டுகொள்வார்கள் நீங்கள் அனைவர்களும் ஒரே ஊர் மக்கள் ஒரே மஹல்ல ஒரே ஜும்மா பள்ளியை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வோடு இருக்கும் உங்களுக்கு ஒரு தைரியம் இருந்தது அந்த தைரியம் இல்லாமல் போய்விடும் நீங்கள் பிரிந்து போனால் அல்லாக சொல்லுகின்றான் உங்களுக்கு இன்னொருவரால் தொந்தரவு வருகிறா அவர் பேசும் உங்களுக்கு ஆத்திரம் உங்களை குறிவைத்து ஒருவர் தாக்குகிறாரா நீங்கள் ஆவேசப்பட்டு கைகளை நீட்ட தடிகளை தூக்க எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்த நீங்கள் சமுதாயத்தை நினைத்து பாருங்கள் அடித்தடிக்காக நான் போய்விட்டால் சமுதாயமே நாளைக்கு அடி வாங்க போகிறது உடனடியாக பொறுமை செய்யுங்கள் மற்றவர் கூடியவற்றை மற்றவர் பேசக்கூடிய விடயங்களை பொறுத்துள்ள பொறுமை அல்லாஹுடைய நல்ல ஒவ்வொரு ஊருக்கும் தேவை ஒவ்வொரு மகல்லாவுக்கும் தேவைக்கூடிய மக்கள் நிர்வாக தெரிவித்து தெரிவு என்பது அந்த நடந்து சிலர் தெரிவு பின்பு அனைவர்களும் கருத்தால் ஒன்றுபட வேண்டும் எனக்கு ஒரு கருத்து இருக்குது மற்றவருக்கு ஆனால் இவர்கள் முடிவு செய்யப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது என்னுடைய கருத்து பெரிதல்ல முடிவு பெரிது முடிவை நான் மதிக்கிறேன் என்று கட்டுப்பட்டு போகும்போதுதான் அது மிகச் சிறந்த ஒரு பெருவேற்றை நிச்சயமாக எங்களுக்கு உண்டாக்கிவிடும் அல்லாஹுடைய நல்லடியார்களே சஹாபாக்களும் இப்படித்தான் நிர்வாக தெரிவுகள் தெரிவு நடக்கும் போது சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டது எங்களுக்கு தெரியும் முஹாவியா அலி அல்லாஹு தாலா நவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலம் நடக்கும் போது சில சஹாபாக்களுக்கு அங்கே ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது ஒரு மஜிலிஸிலே ஹதரத் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹு தாலாநா அவர்கள் ஹஜரத் முகாவியாவுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய பயானுக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறார் حضرت ஹப்சார் அலி அல்லாஹு தாலாஹா ரசூல் உள்ளாவுடைய மனைவி حضرت இபின் உமருடைய சகோதரி அவர்கள் கேட்கிறார்கள் முழு ஊருமை என்று ஹஜரத்யாவுக்கு பின்னால் அவருடைய பயானுக்கு போயிருக்கிறார்கள் நீ மட்டும் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிறாய் முகாரியில் பதிவு செய்யப்படுகிறது இப்ப அல்லாஹு தாலான் சொல்லுகிறார்கள் நான் அந்த இடத்துக்கு போக விரும்பல ஏன் எங்களை மதிக்கிறார்கள் இல்லை ஒழிக்கிறார்கள் எனது வாப்பா ஹஜரத் உமர் இரண்டாவது ஹலீவாவாக இருந்தார் என்பதற்காக கூட எங்களுக்கு ஒரு முக்கிய பதவியை கொடுக்கவில்லை நானும் இடத்துக்கு போக மாட்டேன் என்று ஆத்திரத்துடன் சொல்லும் போதே சொல்லுகிறார்கள் மகனக்கான தேடித் அதற்கு பின்னால் உனக்கு பின்னால் ஒரு குரு வந்திருக்கும் அல்லாஹுடைய உதவி அனைவர்களை விட்டு இல்லாமல் ஆகும் நீ அங்கே போ என்று சொல்லுகிறார்கள் இபன் உமர் அலி அல்லாஹு தாலானவர்கள் அங்கே போகிறார்கள் ஹஜரத் இபன் உமருக்கும் முஹாவியாவுக்கும் இடையில் சிறிய சிறிய பேச்சுகளில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தது ஹதரத் இபன் உமரை கண்ட முஹாவியா அலி அல்லாஹு தாலானவர்கள் அவருடைய ஹொத்பாவின் திசை மாறுகின்றது கொஞ்சம் காரமாக பேசிவிட்டார்கள் ஹதரத் இபன் உமருடைய மனம் பாதிக்கப்படக்கூடிய முறையில் அவர் ஹொத்பாவிலே பேசிவிட்டார் அப்துல்லாஹிபின் அமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் இடுப்பிலே தன்னுடைய மேலாடையை கலட்டி இடுப்பிலே கட்டுகிறார் பாய்ந்து சண்டைக்கு போகலாமா என்று கூட அவருக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது பக்கத்திலே உள்ளவர்கள் தூண்டுகிறார்கள் சிலர் தூண்டினார்கள் இவ்வளவு உங்களை ஏசும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் போதெல்லாம் சதுர திபனூரளி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் யோசித்தேன் ஒற்றுமையை யோசித்தேன் யோசித்து என்னை இவர் ஏசுகிறார் இந்த தூட்டுகிறார் எங்களை ஒழிக்குகிறார் நிச்சயமாக இந்த ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நாளை கியாமத்தில் எங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது சுவர்க்கத்தை நினைத்து வந்த ஆத்திரத்தை நான் கட்டுப்படுத்திக் கொண்டேன் என்று மர்லாஹு தாலானும் அவர்கள் சொல்லுகிறார்கள் தனக்கு தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய பாதிப்பை கூட சுவர்க்கத்தை நிலைத்து ஏன் கட்டுப்படுத்துகிறார்கள் சமுதாயத்துக்கு அழிவு வரக்கூடாது சமுதாயத்துக்கு நாசம் வந்துவிடக்கூடாது ஆக ஊரில் இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு விருப்பமான மிக விருப்பமான இட மசித் அந்த மசிதுக்குள்ளேயே நிர்வாகத்துக்காக போட்டிகளையும் சண்டைகளையும் ஈர்க்க பிரச்சனைகளையும் கொள்கை மோதல்களையும் நாங்கள் உண்டாக்கி கொண்டால் அல்லாஹுடைய உதவியை நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆகவே நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்களின் மிகப்பெரிய பணி மிகப்பெரிய பணி மக்கள் அனைவர்களையும் ஒன்றுபடுத்துவதை ஒன்றுபடுத்துவதற்காக அந்த தலைவர்களுக்கு அல்லாஹு நாலு வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் இந்த நிர்வாகத்துக்கு வர வேண்டியவர்களின் வந்தவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பை நாலு பொறுப்புகளை அல்லாஹ் குரானிலே சொல்லிக் கொடுத்திருக்கின்றான் அதற்கு அரபியில் அல் உமூருல் இஜித்திமா ஐயாண்டு சொல்வார்கள் ஒரு ஊரை ஒன்று படுத்துவதற்கான அடிப்படையான விடயங்கள் இது யாருக்கு சொல்லிக் கொடுத்த புத்திமதி ஹஜரத் முகம்மது இந்த உம்மத்தை பிரிந்து போகாமல் ஒன்றிப்படுத்துவதற்காக அவர்களுக்கு அல்லாஹு சொல்லிக் கொடுத்த மருந்துகள் தான் இந்த நான்கும் முதலாவது பண்பு என்ன பதவியில் அமர்த்தப்படுபவர்கள் மக்களுடன் மிக இனிப்பாக அன்பாக பேச வேண்டும் அவர்களுக்கு குறிப்பிடுகின்ற உங்களுடைய அன்பர்களும் உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள் கடுமையான உள்ளத்துடன் இருக்க சுபாவம் இல்லாமல் வந்தது வரட்டும் போனது போகட்டும் என்று பேச ஆரம்பித்தால் உங்களுடன் இருப்பவர்களை உங்களை விட்டு ஓடுவார்கள் ஆகவே நபியை நீங்கள் என்ன செய்யுங்கள் முதலாவது மருந்து உங்களுக்கு எதிர்த்து சவால் விட்டாலும் உங்களுக்கு எதிராக ஒரு குழுவை அவர்கள் அமைத்திருந்தாலும் உங்களுக்கு எதிராக மேலிடங்களில் முயற்சி செய்திருந்தாலும் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றார் அல்லாஹுடைய நல்லே நபி அலை சலாத்து வசலாம் நபி அலை வலாம் இந்த மன்னிப்பு என்ற உயர்ந்த பன்மை அவர்களுடைய பீடத்திலே இருந்து அமுல்படுத்தி காட்டினார்கள் மன்னிப்பு என்ற உயர்ந்த பன்மை தலைமை பீடத்திலிருந்து அவர்கள் மிகவும் அழகான முறையில் அமுல்படுத்தி காட்டுகிறார்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கிறோம் ரசூல் சல்லாஹுலேஸ் காலத்திலே மன்னிப்பை ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு வழங்குகின்ற இந்த பண்ணை உருவாக்குவதற்காக அவர்கள் காட்டி தந்த முறை என்ன தெரியுமா உங்களுக்கு யாரு தவறு செய்தாலும் அந்த மனிதனிடத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் உலகில் யாரை எடுத்தாலும் அவர் நூற்றுக்கு நூறு நல்லவரும் எல்லாரிடத்திலும் நல்ல பகுதியும் இருக்கும் கெட்ட பகுதியும் இருக்கும் உங்களுக்கு தவறு செய்தவரின் நல்ல பாருங்கள் நல்ல பார்த்தவருக்கு மன்னிப்பு கொடுங்கள் எங்களுக்கு தெரியும் நபி அலை சலாத் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார் அபி பல் தவி அல்லாஹு சஹிபுல் புகாரியில் இவர்களுடைய சரித்திரம் இருக்கிறது ரசூல் வுடன் இருந்து கொண்டு இவர் மிகவும் துரோகத்தனமான ஒரு வேலையை செய்தார் என்ன தெரியுமா நவியாலிக சலாத்து வசலாம் மக்காவை பிடிப்பதற்காக பத்தாயிரம் சஹாபாக்களுக்கு ராணுவ பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொடிகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும் எதிர்பார்ப்பு அவர் மக்காவுக்கு ஒரு மக்கா வாசிகளை விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் முகமது மக்காவை பிடிப்பதற்காக ராணுவ முஸ்லீபுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு தகவலை அனுப்புகிறார் அந்த கடிதம் ஒரு பெண்ணிடத்தில் கொடுக்கப்படுகிறது அந்த பெண் மக்காவுக்கு போகின்றவள் அவளுடைய கொண்டையிலே அவள் ரகசியமாக கொண்டு செல்கிறாள் ஜிபிரின் உடனடியாக இறங்குகிறார்கள் அவசரமாக அந்த கடிதத்தை வாங்குங்கள் ஹதரத் பிலால் ஹதரத் அலி ஹதரத் அம்மா போன்ற முக்கியமான சாபாக்களை கூப்பிட்டு ரசிகுல்லா அனுப்புகிறார்கள் அவர்கள் போய் அந்த பெண்ணிடம் இருந்து பலவந்தமாக அந்த கடிதத்தை உருவிக்கொண்டு வருகிறார்கள் மசிது நபவிக்கு வந்தால் இங்கே பெரும் பரபரப்பை எங்களுடன் முன்சப்பிலே தொழுபவர் எங்களுடன் ஒன்றாக இருப்பவர் எங்களுடன் யுத்தங்களில் கலந்து கொள்கிற இந்த முஸ்லீம்களை காட்டிக் கொடுக்கும் துரோக வேலையை செய்திருக்கிறாரே என்று கொதி தெளிப்புகின்றார்கள் உமர் சொல்லுகிறார்கள் யார் இவருடன் என்று சொல்லுகிறார்கள் தெரியும் நான் ஒரு முனாஃபி அல்ல உங்களுடன் நடித்துக் உள்ளால் உங்களுக்கு துரோகம் செய்பவன் அல்ல அல்லாஹுடைய முகப்பத் எனக்கு ரசூலுடைய முகப்பத் எனக்கு நான் உண்மையான மோமின் நான் ஏன் கடிதம் மக்காவ இப்படி ஒரு கடிதத்தை அனுப்பினால் அவர்கள் ஏதோ சப்போர்ட் பண்ணுவார்கள் அதற்காகத்தான் நான் கடிதத்தை உண்மை சொல்லிவிட்டார் நியாயம் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது அவர்கள் எப்படி சஹாபாக்களை கொண்டோல் பண்ணினாங்கன்னு பாருங்க முழு முஸ்லீம்களும் துடிக்கிறார்கள் சொன்னார்கள் அவருடைய இந்த ஹாதிபு யாரு கொண்ட ஒரு சகாபி பதில் சிறப்பு என்ன அகலி பதில் ஒரு பார்வை பார்த்தான் பார்த்து சொன்னான் இதற்கு பின்னால் நீங்கள் எப்படியும் நடவுங்கள் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான் اعملوا ما شئتم قد غفرت لكم الله الله سبحانه وتعالى صلى عليه அல்லாஹர் சமூக ஒற்றுமையை உண்டாக்குவதற்காக சமூக ஒற்றுமையை உண்டாக்குவதற்காக இவ்வளவு பெரிய தவறு செய்த ஒரு மனிதரின் நல்லதை பார்த்தவர்களை கைவிடுகின்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களை இரண்டாவது ரப்பு சொல்லித் தருகிறார் இரண்டால் உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டாது உங்களுக்கு யாரும் தவறு செய்தால் அந்த மனிதன் செய்த தவறுக்காக நீங்கள் செய்யுங்கள் எங்களுக்கு உங்களை எதிர்க்கிறார்களோ பிரிவில் போகிறார்களோ உங்களுக்கு எதிராக நிற்கிறார்களோ அவர்களிடத்திலும் ஒரு ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள் மஷூரா செய்யுங்கள் ஏன் ஆலோசனைகளில் ஒதுக்கப்படும் அவர்கள் ஒதுங்கிக் கொண்டே போவார்கள் அனைவர்களுடைய ஆலோசனைகளையும் உள்வாங்க வேண்டும் அதற்கு பின்புதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் மூணு மருந்துகளை அல்லாஹு ஒரு ஊரை வழிநடத்தும் தலைவர்களுக்கு ஒரு நாட்டை வழிநடத்தும் தலைவருக்குரிய பண்பாக ஒரு சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தும் மாபெரிய தன்மையாக இந்த பண்புகளை அல்லாஹு சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆகவே ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அந்த தன்மை உள்ளவர்கள் இந்த மாபெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு கலத்தில் இறங்கும் போது இன்ஷா அல்லா முழு நாட்டுக்கல்ல முழு உலகத்துக்கும் முன்மாதிரியான ஒரு மகல்லாவாக முன்மாதிரியான ஒரு ஊராக அந்நிய மக்கள் கூட எங்களை பார்த்து முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்து கொண்டு சிறியொரு கூட்டமாக இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள் என்று மூக்குக்கு மேல்ிரல் வைக்கின்ற ஒரு நிலைமையை அல்லாஹு நிச்சயமாக உருவாக்குவான் அவனுடைய மேலான கிருபையை கொண்டு எங்களுடைய கல்விகளை ஒன்றுபடுத்துவான பாதுகாப்பாயாக அனைவர்களும் ஒரேரை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்துவாயாக ஒரே களிமாவில் சொந்தக்காரர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்துவாயாக பிரிவினையில் இருந்து யாரெல்லாம் பிரிவினையின் அகோரத்தை அறியாமல் அதற்காக வித்திட்டார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அதனுடைய பயங்கரத்தை உணர்த்துவாயாக அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு நீ தோக செய்வாயாக அனைவர்களும் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு நீ செய்வாயாக யாரெல்லாம் நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்பட போகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஊரினுடைய மாபெரிய பொறுப்பை நீ கொடுப்பாயாக அதை வழிநடத்துவதற்குரிய தகமைகளை கொடுப்பாயாக யாழ் ஒற்றுமையினை ஏற்படுத்துவாயாக பயங்கரமான இந்த காலத்திலே அனைவர்களும் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு நீ கருவே செய்வாயாக பிரிந்து போய் எதிரிகளுக்கு எங்களை நாங்களை காட்டிக் கொடுக்கும் ஒரு நிலைமை உருவாகாமல் நீ பாதுகாப்பாயாக ஆமீன் அஹமது இல்லாஹ் ரபுலாலும் الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فايها الاخوان في الله اوصيكم واياي اولا بتقوى الله وحثكم على طاعته واذركم عن معصيته ان ديننا دين الاسلام يهدي الى سبيل الرشاد وشارعه النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميله ولم تبق في قلبه زهرته الدنيا وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناحه بعوضه ما ساق كافر منها شربه ما رواه الترمذي بإسناد حسن وفي العالم فرقتان تعيشان فرقه اغرتهم الحياه الدنيا وفرقه ترغب في الاخره هم الفائزون في الدنيا والاخره فوزا جزيلا وكونوا من الفرقه الثانيه تدخلوا في الدار السلام فرحا وسرورا ولا تكونوا ممن تغوا واتغوا ولا من المغترين المذلين في الدنيا والاخره ان احسن الكلام وابين النظام واحكم الاحكام كلام ربنا السلام الله عز وجل من قائل عظيم وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم انما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين نفعل الله وإياكم بالقرآن العظيم وبهدي نبيه الكريم أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم وللسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم